ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரிஓம் ஆத்ம வித்யா விலாசம் சதாசிவ பிரம்மேந்திரர் அருளிய அதி அற்புதமான பிரகரண கிரந்தம் இந்த நூல்களுக்கு அநேக மகான்கள் விளக்க உரை இருக்கின்றார்கள் அந்த வகையிலே எண்ணற்ற நூல்களாக இந்த ஆத்ம வித்யா விலாசம் வெளிப்பட்டிருந்தாலும் இதை ஒரு ஆடியோ பதிவாக அன்பர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஈஸ்வர அனுகிரகம் கிடைத்திருப்பதினாலே இன்று முதல் இதை தினம் ஒரு பதிவுகளாக இந்த இணையதளத்தின் வாயிலாகவே உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றோம் ஆகவே இந்த அற்புத வேதாந்த நூலை அனைத்து முமுட்சுக்களும் படித்து பயன்பெற வேண்டும் என்பது அடியேனின் அவா ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர்கள் மதுரையில் தெலுங்கு பிராமணர் குடும்பத்தில் அவதரித்து சிவராமகிருஷ்ணன் என பெயர் சூட்டப்பட்டு தகுந்த வயதில் உபநயனமும் நடந்த பின்பு திருவிசை நல்லூரில் வித்யாபியாசம் செய்தார் ஜன்மாந்திர பரிபக்குவம் பெற்றிருந்த நிலையிலும் அவர் திருமணம் ஆன பின்பு இல்லொற வாழ்க்கை ஆரம்பிக்கும் முன்பாகவே ஏதோ ஒரு நிமித்தத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி தமது நாணகுருவாகிய ஸ்ரீ பரமசிவேந்திரத்தாளை சரணமடைந்தார் அவரிடம் மேலும் சாஸ்திர பயிற்சியும் உபதேசமும் அத்வைத நாணம் அபவ சித்தமாயிற்று அங்கு வரும் அறிஞர்களோடு அவர் அடிக்கடி தர்க்கம் செய்வதைக் கண்ட குருநாதர் ஒரு நாள் மௌனமாயிரு என்று உத்தரவிட்டார் அது கொண்டு சதாசிவேந்திரர் மகா மௌனியாகவே விளங்கினார் அதன் பிறகு அவர் அவதூதராய் மாறி எங்கும் திரிந்து காவேரி மணல் மேடுகளிலும் கரையோரத்து புதர்களிலும் மரத்தடியிலும் அமர்ந்து சதா பிரம்மனிஷ்டையிலேயே ஆழ்ந்திருந்தார் அந்த நிலையிலே அவரது புகழ் நாடெங்கும் பரவிற்று ஆத்மயோகத்திலேயே நிலைத்திருந்த சதா சிவரை தேடி அஷ்டமா சித்திகளும் வந்து சரணடைந்தன அவர் அவற்றை எப்பொழுதும் வெளிக்காட்டவே இல்லை எனினும் அவருடைய சஞ்சாரத்தில் பல அற்புதங்கள் நிகழ்ந்ததாகத்தான் அவரது வரலாறு கூறுகின்றது சரீர பிரஜினை இல்லாமல் அதாவது உடல் பிரஜினை இல்லாமல் உடலில் ஒரு பொட்டு துணி கூட இல்லாமல் அவதூதராய் சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சமயம் அவர் ஒரு முஸ்லீம் ஜமீன்தாரின் அந்த புறத்திற்குள்ளே நுழைந்து விட்டாராம் அவருடைய அந்த உன்னத நிலையை அறியாத அந்த முஸ்லீம் கோபம் கொண்டு அவரது கையை வாளினால் வெட்டி வீழ்த்தினார் அதை கூட உணராமல் வேறு பக்கம் திரும்பி சதாசிவேந்திரர் நடக்கலானார் அவருடைய இந்த அற்புத நிலையை கவனித்த அந்த முஸ்லீம் இவர் ஒரு மகானாக இருக்க வேண்டும் என்று கண்டுகொண்டு அவரை பின்தொடர்ந்து தாம் அபச்சாரம் செய்ததற்கு மன்னிப்பு வேண்டும் என்று கோரினார் அப்பொழுதுதான் சதாசிவபிரம்மேந்திரர் தன்னுடைய வெட்டுண்ட பாகத்தை பார்த்தார் உடனே அந்த வெட்டுண்ட கையை எடுத்து வருமாறு கூறி அதை தன்னுடன் மேலும் இவர் ஈரோடு மாவட்டத்தின் அருகில் உள்ள கொடுமுடி என்ற ஊரிலே காவேரி மணல் மேட்டிலே சமாதியில் அமர்ந்திருந்த சமயம் காவேரியில் ஒரு வெள்ளம் வந்துவிட்டது அவ்வாறு வந்த வெள்ளத்திலே மணல் அடித்து வரப்பட்டு அது இவரது உடலை முழுவதுமாக மூடி மறைத்துவிட்டது அதன் பிறகு மூன்று மாதங்களுக்கு பின்பு அவரது தேகம் அதிர்ஷ்டவசமாக தோண்டி எடுக்க எதையுமே அறியாதவராய் தியானத்திலிருந்து எழுந்து சென்றாராம் ஜடபரதரை போல திரிந்த இவரது தலைமேலே ஒரு விறகு கட்டு அமர்த்தப்பட்டதாம் அவரும் அதை அப்படியே சுமந்து சென்று இறக்க வேண்டிய இடத்தில் அதை போட்டதும் விறகு கட்டு தீப்பெற்று எரிந்ததாம் இவ்வாறே மற்றொரு சமயம் நெற்குவியலின் மேல் மெய்மறந்து படுத்திருந்த இவரை திருடனாக கருதி அடிக்க வந்தவர்களின் ஓங்கின கைகள் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டனவாம் சதாசிவ பிரம்மேந்திரின் திருவரில் பெற்றதாலேயே கல்வி அறிவு ஒரு சிறிதும் இல்லாத பிரம்மச்சாரி ஒருவர் மகாவித்வானாக மாறி அரச சபையிலே புராண பிரவச்சனம் செய்து சன்மானங்களை பெற்றாராம் மேலும் காவேரிக்கரையில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை ஒரு க்ஷணத்தில் ஆகாய மார்க்கமாக மதுரைக்கு அழைத்து சென்று ரிசவ வாகன மகோத்சவத்தை தரிசனம் செய்துவித்து தின்பண்டங்களையும் வாங்கி கொடுத்து திரும்பி ஊரிலேயே கொண்டு வந்து விட்டாராம் பரிவுராஜகராகவே இருந்த இந்த சதாசிவ பிரம்மேந்திரர் தமது பூத உடலை விட்டுவிட்டு காலத்தை நிர்ணயித்து தட்சிண காவிரி ஓடும் நெருர் மணல் திட்டையே தமது உடலை ஆழ்த்துவதற்கான சரியான இடம் என்று கருதி அங்கிருந்த சோலைகளையே தங்குமிடமாக அமர்த்தி கொண்டு விட்டார் நாளாகிய வயசாக சுத்த தசமி என்று கிழக்கு நோக்கி சமாதி கொண்ட அருளினார் அவர் கூறியவாறே காசியிலிருந்து ஒருவர் பானலிங்கத்தை கொண்டு வந்தார் அதை சமாதியிலே பிரதிஷ்டை செய்தார்கள் சதாசிவ பிரம்மேந்திரர் பல்வேறு வியாக்கியானங்களையும் அப்பைய தீட்சிதரின் சித்தாந்த லேச சங்கிரகத்தை யொட்டி சித்தாந்த கல்பவல்லி என்ற நூலையும் மற்றும் சிவமானசிக பூஜா ஆத்ம வித்யா விலாசம் முதலிய பிரகர கிரந்தங்களை பக்தி ரசமான ஞான அனுபவமும் ததுபும் அநேக கீர்த்தனங்களையும் ஏற்றியுள்ளார் இவையெல்லாம் தமது குருமூர்த்தியின் திருவரலாலே தான் என்பதை ஹம்ச என்றும் பரமஹம்ச என்றும் குருமிதிரி வைத்து பாடிக்காட்டியிருக்கின்றார் நான் பிரம்மே அன்றோ சத்குருவின் குருபையால் நான் பிரம்மே அன்றோ என்றும் இவ்வாறு பரமஹம்சரான குருவினால் மாயை என்னும் அவித்தையை விரட்டிய அத்வைத வித்தையானது சொல்லப்பட்டது என்றும் அத்வைத அனுபவத்தில் திளைத்திருந்த அந்த அவதூதர் தமது குருபிரபையை பாடும் நிகரற்ற குரு பக்தியை என்னவென்று சொல்வது தமது குருமூர்த்திகளிடம் அனுபவ பூர்வமாய் கண்டறிந்த ஜீவன் முக்த லட்சணங்களை ஆத்ம வித்யா விலாசம் என்ற நூலில் மிக அழகாக வர்ணித்துள்ளார் இந்த ஞான விலாசங்கள் அனைத்தும் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரரிடமும் காணப்பட்டன அத்தகைய மகானுபாவரான ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராலை உலகில் பொமுச்சுக்கள் யாவரும் அறிவார்கள் அவர் அருளிய ஞான நூல்களும் பல்வேறு இருந்தாலும் ஆத்ம வித்யா விலாசம் என்ற அடையாத ஞான தீபத்தை எவ்வாறு கார்த்திகை தீபத்தன்று ஒருவர் தீபம் ஏற்றினால் அதை மற்றொருவர் வீடு கொண்டு வைப்பது போன்று இந்த ஞான தீபத்தை பல்வேறு மகான்கள் ஏற்றி வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த தீபத்திலே ஒன்றை இவனும் எடுத்து ஒரு பக்கம் வைக்கின்றான் அவ்வளவுதான் அத்தகைய அற்புத ஆத்ம வித்யா என்ற இந்த நூலை ஸ்ரீ சதாசிவிரம்மேந்திரர் நமக்கு அனுகிரகிக்கின்றார் இது முமுச்சுக்களின் அனுசந்தானத்திற்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று இங்கு கொடுக்கப்படுகிறது ஆத்மவிதாவிலம் முதல் பாடல் குருஸ்தோற்றம் யாத்தபத்மகந்தோசம் நம்சாரோரவேத் ஸ்மீதி சித் சகலசியலவாசி ஸ்ரீதிணாபிமுகமூர்மஜம்பஜேகம் யத்பாத பத்ம மகரந்த ஜூசாம் நராணாம் சம்சார கோர புஜகான்ன பவேத்ம பீதி சச்சித் கணம் சகல சௌக்கிய லவாம்பு ராஷிம் ஸ்ரீ தட்சிணாபிமுகமூர்த்தி மஜம் பஜேகம் எவரது பாத கமலங்களின் மகரந்தத்தை நுகர்வதிலேயே களிபுறும் மனிதர்களுக்கு சம்சாரம் எனும் கோரமான சர்பத்தின் பயம் இருப்பதில்லையோ நிர்விகல்பமாயும் சின்மாத்திரமாயும் அத்பயமாய் நீக்கமில்லாமல் நிறைந்து அகண்டமாக விளங்குபவருமாகிய என்றும் பிறவாத சாஸ்வதரும் எல்லா உலக இன்பங்களையும் தனது திவளை மாத்திரமாக கொண்ட பரமானந்த சாகரனுமான அந்த தெந்திசை நோக்கி அமர்ந்துள்ள ஆதி குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குகின்றேன் என்று இந்த முதல் பாடலிலே பாடுகின்றார் ஒவ்வொரு யுகத்திலும் சிருஷ்டியின் போது முன்ஜன்மங்களில் செய்துள்ள பாவபுண்ணியங்களுக்கு ஏற்றவாறு ஜீவர்களுக்கு கர்ம பலனை அனுபவிப்பதற்கு வேண்டி உடல்களை கொடுத்து அனுபவிக்க வேண்டிய கரணங்களாகிய புலன்களையும் கொடுத்து போக்கிய உலக சுகங்களையும் கொடுத்து ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைத்தருள்கின்றார் மனிதனின் வாழ்வியல் தர்மங்களாக சாஸ்திரம் பிரேயஸ் மற்றும் ஸ்ரேயஸ் என்று இருவகையான தர்மத்தை கை கொள்ளுமாறு அறிவுறுத்துகின்றது அந்த வகையிலே செல்வங்களையும் உலக இன்பங்களையும் அடைவது பிரேயஸ் என்றும் மேலான நன்மையான மோட்சத்தை அடைவது ஸ்ரேயஸ் என்றும் சாஸ்திரம் எடுத்து கூறுகின்றது அதிலே பிரேயஸுக்காக உள்ள தர்மம் பிரவருத்தி தர்மம் என்றும் சிரேயஸுக்காக உள்ள தர்மம் நிவிற்த்தி தர்மம் என்றும் இரண்டாக வகுத்து கொடுத்துள்ளது கூறிய பிரவருத்தி நிவிற்த்தி என்றும் இந்த இருவகையான தர்மம் உலகத்தை ஒழுங்குபட நிலை செய்கின்றது பகவான் உலகத்தை படைத்து முதலில் மரீச்சி முதலிய பிரஜாபதிகளை சிருஷ்டித்து பிரவருத்தி தர்மத்தை கை கொள்ள செய்தார் பிறகு சனகர் சனந்தனர் முதலிய மற்றவர்களையும் படைத்து ஞான வைராக்கியங்களை குறிப்பாக பெறவேண்டி வேண்டி நிவிற்த்தி தர்மத்தை மேற்கொள்ள செய்தார் பிரம்மாவின் மானசீக புத்திரர்களும் உயர்ந்த ஞானிகளுமான சனகாதிகளுக்கு ஞான மார்க்கத்தை உபதேசிக்கும் பொருட்டு ஞாமரூபங்களை கடந்த பரபிரமமாகிய ஈஸ்வரனே தமது மாயாசக்தியை கொண்டு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியாக அவதரித்தார் தட்சிணாமூர்த்தி என்றால் தென் திசையை நோக்கி அமர்ந்திருக்கும் கடவுள் என்று பொருள் வாஸ்தவத்திலே அவருக்கு பிறப்பு கிடையாது அதை குறிப்பதற்காகவே அவரை அஜம் என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது அந்த மேதா தட்சிணாமூர்த்தி உருவமில்லாதவன் ஞான வைராக்கிய இலட்சணங்களை உடைய நிவர்த்தி தர்மத்தை போதிப்பதற்காகவே இன்னதென்று சொல்ல முடியாத தமது மாயாசக்தியினால் உலகத்தை படைத்து நிலைப்படுத்தி அழுத்தி அமைப்பதிலேயே சாமர்த்தியமும் வல்லமையும் உடையவராயினும் வாஸ்தவத்தில் உருவமில்லாத பரம்பொருளே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அவதாரமாகும் சம்பவிக்க முடியாததையும் சம்பவிக்கும்படியாக செய்யும் சாமர்த்தியம் உள்ள சக்தியே மாயை உலகத்திலேயே மேலான திறமையுள்ளவர் இந்த மாயா சக்தியை கொண்டு இந்த வடிவத்தை ஏற்கிறார் என்பதால் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி என்று போற்றப்படுகின்றார் அவரது உண்மையான வடிவம் ஸ்வரூபம் சச்சித் அவரை இங்கு சட்சித் கணம் என்று குறிப்பிடுகின்றார் கணம் என்றால் கட்டி இடைவெளி இல்லாத ஒரே பொருளாக இருப்பது என்ற பொருள் அதாவது ஐஸ்கட்டி இரும்பு கட்டி என்பது போல இடைவிடாமல் அப்பொருளை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அர்த்தம் அந்த ஒரே பொருளாக அகண்டமாய் நாம அப்பாற்பட்டதாய் தேசகால வஸ்து பரிச்சேத கேவல சத்து மாத்திரமாகவும் அதுவே சித்து ஏகரசமாகவும் உள்ள பரம்பொருள் என்று அறிந்து கொள்ள சொல்கின்றார் சித்கணம் என்றால் சுத்தமான அறிவு என்று அர்த்தம் நாம் சாதாரணமான விஷயங்களை அறியும் அறிவையே அறிவு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் மேதா தட்சிணாமூர்த்தியுடைய வடிவமோ அறிகின்ற செயலுள்ள அறிவல்ல எல்லா அறியும் அறிவிற்கும் அடிப்படையான அறியும் செயலற்ற அறியப்படும் பொருளற்ற நிர்விகல்பமான சின்மாத்திரமான கேவல அறிவு என்பதை காட்டவே சித்கணம் என்று இங்கு அவரை போற்றுகின்றார் சமுத்திரத்திலே எல்லா நீர்த்திவளைகளும் சேர்ந்து ஒன்றாவது போல உலகில் எந்தெந்த விஷயங்களில் எந்தெந்த ஆனந்தம் கிடைக்குமோ அவைகளை எல்லாம் சேர்ந்த கூட்டமும் அதையும் கடந்து என்பதை தெரிவிப்பதற்காக சகல சவுக்கிய லவாம்புராசிம் என்று குறிப்பிடுகின்றார் இந்த ஆனந்த சாகரத்தின் ஒரு திவளையினாலேயே எல்லா ஜீவர்களும் ஜீவிக்கின்றன என்றும் இந்திரன் போன்றவர்களின் சுகம் இந்த நிஜ ஸ்வரூபானந்தத்தின் ஒரு லேசம் அதாவது ஒரு திவளை மாத்திரமே என்றும் ஸ்ருதிகள் பறைச்சாற்றுகின்றன இத்தகைய நிஜானந்த கணஸ்வரூபியான குருவை நான் நமஸ்கரிக்கின்றேன் என்று இந்த பாடலிலே பாடுகின்றார் திருஷ்டமான அதாவது கண்களுக்கு புலப்படக்கூடிய இந்த லோகத்திலும் அதிர்ஷ்டமான அதாவது கண்களுக்கு புலப்படாத தேகத்தை விட்ட பின்பு அடையக்கூடிய சொர்க்காதி லோகங்களிலும் உள்ள நிலையற்ற தன்மையை நன்கு உணர்ந்து அவற்றில் பற்றின்மை என்பதான வைராக்கியம் உள்ளவனே குருவினிடம் வர சரியான சிஷியனாவான் என்கின்றார் அவனைத்தான் அதிகாரி என்கின்றது சாஸ்திரம் சாஸ்திரத்தை சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவனை அதிகாரி என்று அழைக்கின்றது சாஸ்திரம் அத்தகைய தகுதி உள்ளவனுக்குத்தான் ஞானோ உபதேசத்தை உபதேசிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது அந்த வகையிலே கோரமான பாம்பை கண்டு அதிடமிருந்து தப்புவதற்காக வேகமாக பயந்து ஓடுவது போல சம்சாரம் அனித்தியம் துக்கம் என்ற அனைத்தையும் கோரமானது என்றும் அத்தகைய கோரமான சம்சார பந்தத்திலே இருந்து விடுபட நிச்சய புத்தியும் வைராக்கியமும் உள்ளவனாக எவன் குருவினிடம் ஓடி வருகின்றானோ அவனுக்கு மட்டுமே இந்த ஞானம் மருந்து பயன்படும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது கோரமான சம்சாரம் எனப்படும் பாம்பினால் இதுவரை கட்டுண்டு பயந்து ஓடி வந்து குருவினுடைய பாத சேவையில் ஈடுபட்டதினால் இனி அந்த பாம்பின் பயமே அவனுக்கு கிடையாது என்பதைத்தான் யாக்ன முனிவர் அபயம் வை ஜனகா பிராப்தோசி அதாவது ஜனகா நீ பயமின்மையை அடைந்துள்ளாய் என்கின்றார் குருவினிடம் சரணடைந்து விட்டால் அவர் ஞானத்தை அருளுவார் இனி பயமின்மைதான் ஞானம் அடையும் முன்புதான் கைத உலகத் தோற்றத்தினால் தானே பயம் உண்டாகியது அத்வயமான நமது ஆத்மஸ்வரூபத்தை சாசாத்கரித்தபின் பயம் ஏது இந்த பாடலிலே ஜூஷாம் என்ற ஒரு வார்த்தையை கையாளுகின்றார் ஜூச் என்ற தாது சேவிப்பது என்ற அர்த்தத்திலே சம்ஸ்கிருத மொழியிலே வருவதனாலே ஜூஷாம் என்றால் சேவிப்போர்க்கு கழிப்புறுவோர்க்கு என்று இங்கு அர்த்தம் எவரது பாத பத்மங்களில் மகரதத்தை நுகர்வதிலேயே இன்புற்று இருக்கின்ற மானிடர்களுக்கு கோரமான சர்ப்பத்தின் பயம் இருப்பதில்லையோ அதை அறிவிக்கும் வகையிலே தான் இந்த ஸ்லோகத்தின் முதல் இரண்டு வரிகளுக்கு அர்த்தம் அபயம் எனப்படுவது பிறப்பட்டதும் சச்சித் ஆனந்த வடிவமாகிய அந்த பிரம்மத்தை தமது ஸ்வருவமாக அறிந்து அதுவாகவே நிலையாக இருப்பது அதற்கு சத்குருநாதரின் பாத தூளியை சேவிக்க வேண்டும் அதைத்தான் இந்த பாடலிலே மிக அருமையாக எடுத்துரைக்கின்றார் அடுத்த இரண்டாம் பாடல் ேதோயோஷம் சுதிசிராம் எதமேவந்தி பவேத் புருஷ சுோத்தவ புப்மயேதோ நிலையோ ஆக்ரோசனம் ஸ்ருதி சீராம்சி யதர்த்தமேவ குருவந்தி ஏனகி பவேத் புருஷ சோகாப்தி எந்த ஒரு பொருளை வேதங்களின் மகுடங்களாகிய உபநிசத்துக்கள் பறைச்சாட்டுகின்றனவோ எதனால் மட்டுமே மானுடம் ஆனந்த சாகரணமாய் விளங்குவானோ எந்த உண்மையான தத்துவ நாணத்தில் மனது லயிக்க வேண்டுமோ அத்தகைய பிரம்மமே அல்லவா அடையத்தக்கது என்று இந்த இரண்டாவது பாடலிலே எடுத்துரைக்கின்றார் நமக்கு வேண்டியது ஸ்வரூபமாக ஆனந்த சாகரமாகவே சுக கடலாகவே இருப்பதுதானே அதற்கு வழியை காட்டுகின்றேன் என்கிறார் எந்த விஷயத்தை பற்றி வேதாந்தங்கள் உறக்க கூறுகின்றனவோ அத்தகைய வேதத்தின் கடைசி பாகமான வேதாந்தம் உபநிஷத் போன்றவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துக் கூறுகின்றார் அவ்வாறு அதை அறிந்து கொள்வதின் வாயிலாக மட்டும்தான் நமது உண்மையான ஸ்வரூபம் என்ன என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டு அதிலேயே மனதை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் எடுத்துரைக்கின்றார் அந்த ஸ்வரூபம் என்னவென்பதையும் தெளிவுற கூறுகிறார் மனதை எதில் நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே நிஜ தத்துவ போதே தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்திலேயே அறிவிலேயே மனதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக எடுத்துரைக்கின்றார் இதெல்லவோ மனிதனால் அடைவதற்கு அருகதை உள்ளது என்கின்றார் தகுதி உள்ளது என்கின்றார் இதெல்லவோ பிறவி பயன் என்கிறார் இப்பொழுது நீ அதத்வோதத்தில் மனதை வைத்திருக்கின்றாய் அதனால் நான் இப்படிப்பட்டவன் என் பெயர் எது என்பன போன்ற நினைவிலேயே தற்போது மனம் நினைத்து கொண்டு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது அந்த மனதை திருப்பி தனது தத்துவபோதமான உண்மை ஸ்வரூபத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்கின்றார் அனாத்ம வஸ்துக்களான தேகம் இந்திரியங்கள் வெளி விஷயங்கள் ஆகியவற்றில் நான் எனது என்ற எண்ணத்தை ஆத்மனிஷ்டையினால் தகர்த்தெறிய வேண்டும் என்கின்றார் ஸ்வரூப நிஷ்டை நின்று நழுவாது ஆத்ம போதத்திலேயே முழு மனதை செலுத்தியவனாய் இருக்க வேண்டும் என்பதை கூறுவது ஆக்ரோசனம் என்று உறக்க கூறுகிறார் நீ என்னதான் ஹிரண்ய கர்ப்பனாகவே ஆகிவிட்டாலும் மதிப்பு கிடையாது எது அடையப்பட்டதோ அது முடிவுள்ளதாகவே இருக்கும் அந்த வகையிலே எந்தவித மாறுதலும் முடிவு உனது ஸ்வரூபம் என்பதை நன்கு அறிந்து கொண்டு அதிலேயே நிஷ்டையுடன் இருப்பதுதான் சிறந்தது உண்மையான மதிப்புடையது என்று இந்த பாடலில் எடுத்துக் கூறுகின்றார் அப்படியே மனதில் நினைத்து கொண்டு அதிலேயே மனம் கரைய வேண்டும் அதிலேயே இறந்து விட வேண்டும் அதுதான் மேலான மதிப்புள்ளது என்றும் எடுத்துரைக்கின்றார் அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் இந்த ஜென்மத்திலே ஆனந்தமாக இருக்க முடியும் மீண்டும் ஜன்மம் கிடையாது இதை எடுத்துரைப்பதுதான் ஸ்ருதியின் முக்கிய குறிக்கோளுமாகும் என்று இந்த பாடல்களிலே கூற வருகின்றார் மனம் ஸ்வரூபத்தில் அடங்கி தன்னுள்ளே இலைப்பாரி ஞான ஆனந்தசாகரனாய் திளைத்திருப்பதே நம்முடைய குறிக்கோள் கூறுகின்றார் ஸ்வரூப ஞானத்தை அடைந்து இடைவிடாமல் பிரம்மாபியாசத்திலே மனம் ஈடுபட்டிருப்பதே சிறந்த வழி என்கின்றார் எவாறு பக்தனின் மனம் எது செய்து கொண்டிருந்தாலும் படுத்து கொண்டிருந்தாலும் ராமா கிருஷ்ணா என்று எவ்வித முயற்சியும் இன்றி தானாகவே இயற்கையாகவே ஸ்மரணத்தில் நிலைத்துள்ளதோ அவ்வாறே குருநாதரால் உபதேசிக்கப்பட்ட உனது ஸ்வரூபத்தை பற்றியே உள்மனம் இடைவிடாமல் சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஆனந்த ஸ்வரூபத்திலேயே நிலைத்து நிற்க வேண்டும் அத்தகைய உண்மையை அறிவதற்கு ஸ்ருதியே பிரமாணம் என்றும் எடுத்து கூறுகின்றார் அடுத்து மூன்றாவது பாடலிலே மாதேவ் அணுபோதையதிருதிர் லோகம் சமஸ்தியோஜம் சுகேண்துபீஹிதாத் சித்தேன சாதயிதமற்றம் மாதேவ் அணுபோதையதி ஸ்ருதிரி லோகம் சமஸ்தம் அபி யோ ஜிதும் சுகேன தஸ்மாஜ் ஸ்ருதேர பிஹிதார்த்தமதந்திரிதேன சித்தேன சாத இதுமத்த ஜனாயதத்வம் அதாவது தாய் தனது மகனுக்கு அன்புடன் கற்பிப்பது போல வேத உபனிஷதங்கள் உலகம் முழுவதையும் தனது ஸ்வரூப ஆனந்தத்துடன் இணைப்பதற்காகவே சிஷியனின் தகுதியை அனுசரித்து மீண்டும் மீண்டும் பலவராக உபதேசிக்கின்றது ஆகவே ஸ்ருதியில் கூறப்பட்டுள்ள இப்பொருளை சோம்பலற்ற ஒருமுகப்பாட்டுடன் மனதினால் சிந்திப்பதற்கான சாதனையிலே ஜனங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்கின்றார் ஸ்ருதியின் முக்கியத்துவம் என்ன அதில் நான் ஏன் முழு நம்பிக்கை வைக்க வேண்டுமென்றால் எப்படி தாயானவள் குழந்தையின் ஆரோக்கியத்தையும் தேவைகளையும் மனதிற்கொண்டு அதன் போக்குகளை அனுசரித்து உணவு கொடுப்பது போன்ற பலவிதமான அன்பு பணிகளை பதில் உபகாரம் எதிர்பார்க்காமல் செய்கின்றாலோ அதைவிட அதிகமான ஸ்ரத்தையுடனும் கருணையுடனும் உலகத்திற்கெல்லாம் தாயான வேதம் நமது நன்மையை உத்தேசித்து தர்மத்திற்கு விரோதமில்லாத நமது ஆசைகளை பூர்த்தி செய்ய சாஸ்திர சம்பந்தமான வழிகளை எடுத்து கூறுகிறது எவ்வனத்திலே அதாவது இளமையிலே சிற்றின்பத்தில் ஈடுபட விரும்புவாயாகி அதற்கு சாஸ்திரம் சம்பந்தமான முறையில் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு இன்பமாக இருக்க வழியையும் எடுத்து கூறுகின்றது மேலும் தர்ம விரோதமில்லாத எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு சாஸ்திர சம்மதமான வழிகளை சொல்லி உலக விவகாரங்களை நடத்தவும் வழிகூறுகின்றது அத்தகைய இந்த ஸ்ருதியினால் ஏதாவது இலாபம் உண்டா இதுதான் ஸ்ருதியின் முடிவான தாற்பயமா என்பதை பற்றியும் எடுத்து விளக்குகிறார் தாயார் தனது கடமை என்று கருதி பதில் உபகாரம் எதிர்பாராமல் பருவத்திற்கேற்ப குழந்தைகளுக்கு நன்மையை செய்வது போலவே ஸ்ருதியும் அதிகாரி வேதத்தை மனதிற்கொண்டு போதிக்கின்றது அதற்கு ஏற்றவாறு தகுதிகளை அறிந்து அறிவுரை அளிக்கின்றது உலகிலுள்ள எல்லோரையும் நித்தியமான சுகத்தோடு பேரின்பத்தோடு கூட்டி வைப்பதுதான் ஸ்ருதியின் நோக்கம் அந்த வகையிலே தர்மம் அர்த்தம் காமம் என்ற மூன்று புருஷார்த்தங்களை கூறி எல்லாவற்றிற்கும் மேலான பரம புருஷார்த்தமாகிய மோட்சமாகிய ஆத்ம சுகத்தை அனுபவிப்பதே மனிதனின் உண்மையான லட்சியம் என்றும் எடுத்துக் கூறுகின்றது அத்தகைய உண்மையான லட்சியத்தை உபதேசிக்கின்ற ஸ்ருதியின் உண்மையான தாத்பரியத்தை அவ்வளவு எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது அதை அறிவதற்கான சீரிய முயற்சியும் செய்தாக வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் ஸ்ருதிக்கு ஒத்துவரக்கூடிய சிந்தனையால் அதன் அர்த்தத்தை உட்பொருளை தெரிந்து கொண்டு அவ்வாறே செயல்பட வேண்டும் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் எப்பொழுதும் விழிப்புடன் உள்ள மனதுடன் ஜனங்கள் பிரயத்தனம் செய்ய வேண்டியது அவசியம் என்கின்றார் ஸ்ருதி பிரமாணத்தில் உள்ள சந்தேகங்களை போக்குவதற்கு வேதாந்த சிரவணம் செய்து சிந்திப்பது அவசியம் ஆத்ம சுகத்தை அடைய உபநிசதமே வெளிமுகமாயுள்ள மனதை உள்முகமாக ஆக்குவதற்கு அருமையான சாதனம் என்றும் அந்த சாதனத்தின் சாதனையான சிரவண மனநிதித்தியாசனம் செய்தாக வேண்டும் என்றும் எடுத்துக் கூறுகின்றார் எவ்வாறு சுத்த ஜலத்தில் விடப்பட்ட சுத்த ஜலம் அதனுடன் ஒன்று விடுகிறதோ அவ்வாறே அத்வயமான இரண்டற்ற பரபிரம்மத்தை அறிந்த முனிவரின் ஆத்மாவும் அதனுடன் ஒன்று விடுகின்றது என்று கூறும் கடோபணிசத்து மந்திரத்தின் பாஸ்யத்திலே ஆதிசங்கரர் விளக்குகின்றார் அடுத்தது நான்காவது பாடலை பார்க்கலாம் கும்பாதிவத்து ஆகவாசி போராவிதம் சகலமே ஜகத் சதாசி தகும்பதூரஸ் ஆகவாகு வாத பிரசக்த சலிலாதிவ வீச்சு போற அதாவது சிருஷ்டிக்கு முன்னர் இந்த எல்லா உலகமும் அந்த சத்தாகவே இருந்தது பின்பு மாயாசக்தியுடன் கூடிய அந்த பரபிரம்மத்திலிருந்து காற்று வீசுவதனால் ஜலத்தில் அலைகள் தோன்றுவதை போல குடம் முதலியவைகள் குயவனால் செய்யப்படுவதைப் போல ஆகாசம் வாயு அக்னி நீர்நிலம் என்றவைகள் உண்டாயின இவைகளை தன்மாத்திரைகள் என்ற சாஸ்திரம் அழைக்கின்றது தன்மாத்திரைகள் என்றால் சூக்ஷம மகாபூதங்கள் என்று பொருள் கண்ணுக்கு தெரியாத பஞ்ச பூதங்களைத்தான் தன்மாத்திரைகள் என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது உனது மனதை ஆத்மபூதத்தில் நிறுத்த வேண்டும் என்கின்றார் ஆகவே ஆத்மஸ்வரூபம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக நமக்கு தெரிந்த நான் இன்னார் என்பதே ஆத்மஸ்வரூபமாக இருந்தால் மேல் படிக்க வேண்டியது ஒன்றும் இராது ஏனென்றால் எனக்குத்தான் என்னை தெரியுமே அதில் மனதை நிறுத்த வேண்டும் என்று ஆகிவிடும் ஆனால் மேலேயும் பாடம் சொல்லப்படுவதால் இந்த நான் என்பதற்கு வேறு ஒரு பொருள் உள்ளது என்றும் அத்தகைய நான் இந்த நான் இன்னார் என்று அறிந்து கொண்டிருக்கின்றதல்லவா அதற்கே அதாவது அதையும் அறியப்படும் பொருளாக கொண்டு அறியும் ஒரு வஸ்து அதுதான் சைத்தன்யம் என்று அழைக்கப்படுகின்றது என்று எடுத்துக் கூறுகின்றார் ஆனால் இந்த நான் எனப்படும் ஜீவபாவனையினால் அந்த சத்திய வஸ்து மறைக்கப்பட்டுள்ளது என்கின்றார் இந்த நான் யார் எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்ள சிருஷ்டியை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்றார் ஆகவே வேதாந்த பிரக்கிரியைகளில் அதாவது உபதேசிக்கும் முறைகளில் முதலில் சிருஷ்டியை சொல்லி தற்போதுள்ள ஜீவ தசை எப்படி வந்தது என்பதை மனது ஒத்துக்கொள்ளும்படியான ஒரு முறையிலே கூற முயற்சிக்கின்றார் சதேவ சௌமிய இதமக்ர ஆசித் ஏகமேவா தீதீயம் பிரம்ம அதாவது குழந்தாய் இது முதலில் உள்ளதாகவே சத்தாகவே இரண்டாவது இல்லாத ஒன்றாகவே இருந்தது என்ற விஷயத்தை எடுத்து உபதேசிக்கின்றார் அத்தகைய ஒன்றேயான சத்திலிருந்துதான் பஞ்சபூதங்கள் உண்டாயின அவற்றிலிருந்துதான் உலகம் உண்டாயிற்று பிரம்மமமே உலகத்திற்கு முதற் காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த கருத்தையே இந்த ஸ்லோகத்தில் இந்த சகல ஜகத்தும் முதலில் சத்தாகத்தான் இருந்தது என்று குறிப்பிடுகின்றார் உலகம் இப்பொழுது எப்படி இருக்கின்றது நாம கூடியதாய் உள்ளது அதை கூறுவதற்காக குடம் எப்படி ஒரு உருவத்துடன் பெயரை தாங்கி தண்ணீர் கொண்டு வருவதற்கு ஏற்ற காரியத்திலே ஈடுபடுவதாய் இருப்பது போல இப்பொழுது இந்த உலகம் நாமரூப காரியத்துடன் கூடியதாய் இருக்கிறது என்கின்றார் ஆனால் அவ்வாறு இது எப்படி ஒரு மண் குடமாக மாறுவதற்கு முன்பு மண்ணாகவே இருந்ததோ அதுபோல இந்த ஜகத் உருவாவதற்கு முன்பு சத்து மட்டுமே இருந்தது அது ஒரு கேவல இருப்பாக இருந்தது நாம ரூபத்துடன் கூடிய ஒரு பொருளாகவோ பதார்த்தமாகவோ அது இல்லை சத்து என்பது தனி இருப்பாக மட்டும் இருந்தது என்று எடுத்துக் கூறுகின்றார் குடம் எப்படி மண்ணால் செய்யப்படுகின்றது குடம் மண்ணின் காரியம் மண் குடத்தின் காரணம் குடம் உண்டாதலும் நிலைபறுதலும் அழிதலும் மண்ணினிடத்தில்தான் இருக்கின்றது ஆகவே மண் குடத்திற்கு உபாதான காரணம் அவ்வாறே இந்த பஞ்சபூதங்கள் எதனின்று பிறக்கின்றனவோ பிறந்தவைகள் எதனால் உயிர் வாழ்கின்றனவோ எதனில் மீண்டும் புகுகின்றனவோ அதை சுருதியிலே இவ்வுலகம் உண்டாதலும் நிலை அழிதலும் பிரம்மத்தின் இடத்தில்தான் என்று கூறப்படுகின்றது ஆகவே பிரம்மம் ஜகத்திற்கு உபாதான காரணம் குடத்தைச் செய்வதற்கு குயவன் இருப்பது போல இந்த ஜகத் சிருஷ்டிக்கு ஈஸ்வரனே நிமித்த காரணமாக இருக்கின்றான் குடத்தை உண்டாக்குவதற்கு மண்ணை தவிர சக்கிரம் தடி முதலிய வேறு காரணங்கள் இருந்தாலும் கொயவன் நிமித்த காரணமாகிறான் ஜட பொருள்கள் சேதனப்பொருளின்றி தாமாகவே காரியமாற்றாது அதனால் ஜகத் உண்டாவதற்கு வேறு காரணங்கள் இருந்தாலும் ஈஸ்வரனே சிருஷ்டி செய்யும் சேதரன் என்ற முறையில் நிமித்த காரணமும் ஆகின்றான் பிரம்மே ஜகத்திற்கு நிமித்த காரணமாகவும் உபாதார காரணமாகவும் இருப்பதை சிலந்தி ஜடமான தன் வாயில் எச்சில் மூலமாக நூலுக்கு உபாதான காரணமாயும் மீண்டும் அந்த பின்னிய வலையை தன்னுள்ளே இழுத்துக்கொள்கின்ற சைதன்ய அம்சத்தினால் நிமித்த காரணமாகவும் இருப்பது போல என்ற ஓமையினால் சாஸ்திரத்தில் விளக்கப்படுகின்றது மேலும் வித்தைக்காரன் மாை மாத்திரம் கருவியாக கொண்டு யானை குதிரை முதலியவற்றை படைப்பது போல விஸ்வாமித்திரர் போன்ற மகா யோகிகள் தமது இச்சையையும் கருவியாக கொண்டு ஸ்வர்க்கம் முதலியவற்றை படைப்பது போலவும் ஈஸ்வரன் தனது மாயா சக்தியையும் இச்சையையும் கருவியாக கொண்டு பிரபஞ்சத்தை படைக்கின்றான் என்கின்றது எப்படி குடம் என்ற காரியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சக்தியுடைய களிமணிலிருந்து குடம் வந்ததோ அவ்வாறே உலகத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய மாயா சக்தியுடைய பரபிரமமாகிய சத்திலிருந்து தான் அதாவது ஈஸ்வரனிடத்திலிருந்து தான் பஞ்சபூதங்களாகிய ஆகாயம் வாயு அக்னி ஜலம் பிருத்வி ஆகிய ஐந்தும் தோன்றின என்கின்றது சாஸ்திரம் இப்படி சிருஷ்டி உண்டானதால் அந்த பரபிரமத்திற்கு ஏதாவது ஹானி உண்டாகிவிடுமா அதாவது குறைவு ஏற்பட்டு விடுமா என்றால் இல்லை பரபிரம்மம் எப்பொழுதும் தேசகால நிமிதத்திற்கு அப்பாற்பட்டதாய் கயிறு பாம்பின் தோற்றத்தோடு ஒட்டற்றதாய் இருப்பது போல உலகத்தோடு ஒட்டாமல் அசங்கமாய் இருக்கின்றது என்கின்றது சாஸ்திரம் தனக்கு எவ்விதமான மாறுதலுமின்றி பிரம்மம் ஜகத்தோற்றமாய் விளங்குகின்றது காற்று வீசி அலைகள் தோன்றும் போது அந்த ஜலத்தின் நிலை எப்போதும் ஒரே மட்டமாய் இருப்பது போல சுத்த இருப்பாக கேவல சத்தா மாத்திரமாக இருக்கும் அந்த பரபிரம்மத்தின் மாயை என்ற அதன் சக்தி சலனம் உண்டாக்கியதும் இந்த உலகத் தோற்றம் ஏற்பட்டது என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது அந்த சத்திலிருந்து முதலில் சூக்ஷம மகாபூதங்கள் உண்டாயின என சொல்லுகின்றது காரணமான மண் காரியமான குடம் இவ்விரண்டும் நாமரூபங்கள் உடையனவா இருப்பதால் மண்ணிலிருந்து குடம் உற்பத்தியானதை ஒப்புக்கொள்கின்றோம் ஆனால் நாமரூபமற்ற கேவல சத்திலிருந்து நாமரூபமுள்ள ஜகத் எப்படி உண்டாயிற்று என்ற கேள்வியும் எழுகின்றது அதனால்தான் ஜகத் மாயையினால் வந்தது என்கின்றது சாஸ்திரம் மாயை என்பது ஈஸ்வரனின் சக்தி அது ஈஸ்வரனை விட வேறான ஒன்று இல்லை சாங்கியர்களின் கொள்கையில்தான் பிரதானம் என்பதை தனிப்பொருளாகவும் சேதனமான புருஷன் வேறு என்றும் பிரித்து கூறுவர் ஆனால் வேதாந்திகளின் கொள்கையில் மாயை என்பது ஈஸ்வரனின் அதாவது அவனிடத்திலிருந்து வேறற்ற அபிண்ணமான சக்தி பிரிக்க முடியாத சக்தி என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது ஜலத்தின் உள்ளடங்கிய சுவாவமாக முன்னர் இல்லாத அலைகள் எப்படி காற்று வீச்சினால் உண்டாகின்றனவோ அவ்வாறே நாமரூபமற்ற சத்திலிருந்து மாயா சக்தியினால் நாமரூபத்தை கொண்ட ஜகத் தோன்றுகின்றது மாறுதல் அடையாத சலனமில்லாத ஜலத்தில் மாறுதலையுடைய அலைகள் தோன்றி மறைகின்றன போல ஜகத்தும் பிரம்மத்தில் தோன்றி விளங்கி பிறகு மறைகிறது இது போன்ற விவரங்களைத்தான் பாடலிலே எடுத்துக் கூறுகின்றார் அடுத்ததாக ஐந்தாவது பாடலை பார்க்கலாம் சூக்மாக்கியூத சுவர்தமோரமுதூத ஈஸ்வரேச்ச பஞ்சீசாரவியாதி சூக்மாண்டண்டம் பிரபூத இதம் சகீவோ சூக்மாக்கியூத சரஜஸ்தமோங்கரீரமுதூத ஈஸ்வரேச்ச பஞ்சீசகார வியதாதிக பூத சூக்ஷ்மான் இரண்டம் பிரபூதத இதம் சகஜீவ போக்கிய அதாவது சூக்ஷ்மம் எனப்படும் பஞ்சமகாபூதங்களின் சத்வ ரஜஸ்தமோ குணங்களினால் இந்த சூக்ஷ்ம சரீரம் உண்டாயிற்று என்றும் ஈஸ்வரனது இச்சை ஆகாய முதலிய சூக்ஷ்ம பூதங்களை பஞ்சீகரணம் செய்யவே ஜீவர்களின் போக்கிய பதார்த்தங்கள் அவைகளின் ஆதாரமான இது எனப்படும் ஜகத்தும் உண்டாயிற்று என்கின்றது இந்த பாடல் அதாவது இந்த பிரம்மாண்டம் உண்டாவதற்கு முதலில் சூக்ஷமும் எனப்படும் கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதங்களினால் கண்ணுக்கு தெரியாத சத்துவ ரஜஸ்தமோ குணங்களினால் சூக்ஷ்ம சரீரம் உண்டாயிற்று என்றும் மேலும் ஈஸ்வரனுடைய இச்சையினாலே எவ்வாறு இந்த ஆகாய முதலிய சூக்ஷ்மபூதங்கள் பஞ்சீகரணம் செய்யப்படவே ஜீவர்களின் பயன்பாட்டிற்கு உள்ள இந்த போக்கிய சாதனமான பிரபஞ்சம் தோன்றியது என்கின்றது இந்த பாடல் கர்த்தா போக்தா என்று தன்னை கருதி செயல்படும் ஜீவர்களின் போகத்திற்காக ஈஸ்வரனின் சிருஷ்டியை கூறுகிறார் தமோகுணத்தை அதிகமாக கொண்ட முக்குண வடிவுடைய பிரகிருதி நின்று இந்த ஐந்து சூக்ஷமெனப்படும் மகாபூதங்கள் முதலில் உண்டாயின இந்த ஐந்து சூக்ஷம மகாபூதங்களில் சத்துவரஜஸ் தமோ குணங்கள் இருக்கின்றன அவற்றிலிருந்து சூக்ஷ்ம சரீரம் அதாவது ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து பிராணன்கள் மனது புத்தி ஆகிய பதினேழு தத்துவங்கள் கொண்ட சூக்ம சரீரம் உண்டாயிற்று இதற்கு லிங்க சரீரம் என்ற ஒரு பெயரும் உண்டு அத்தகைய ஐந்து சூக்ஷ்ம மகாபூதங்களில் ஐந்து சத்துவாம்சங்களிலிருந்து காது தோல் கண் நாக்கு மூக்கு என்ற ஐந்து ஞானேந்திரியங்கள் உண்டாயின ஐந்து சூக்ஷ மகாபூதங்களின் சத்துவாம்சங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்தக்கரணம் உண்டாயிற்று அந்த கரணம் என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அந்த கரணம் ஆலோசனை செய்யும் தன்மையுடன் இருக்கும்போது மனஸ் எனப்படும் அதுவே தீர்மானம் செய்யும் தன்மையுடையதாக இருக்கையில் புத்தி எனப்படுகின்றது ஐந்து சூக்ஷ மகாபூதங்களின் ரஜோ அம்சத்திலிருந்து வாக்கு கை கால் பாயு உபஸ்தம் எனப்படும் ஐந்து கர்மேந்திரங்கள் உண்டாகின இந்த நாணேந்திரங்களும் கர்மேந்திரங்களும் சூக்ஷமமானவை ஸ்தூல சரீரத்தில் உள்ள காது முதலிய மாம்ச பிண்டங்கள் அல்ல அவற்றின் மூலம் இயங்கும் சூக்ஷம இந்திரியங்களே இங்கு குறிப்பிடப்படுகின்றன இந்த ஐந்து சூக்ஷம மகாபூதங்களின் ரஜோ அம்சங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிராணன் உண்டாயிற்று அது செயல்படும் வித்தியாசத்தினால் ஐந்து விதமாக மாறியது அவைகளே பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் என்பவை வெளியே மூச்சை விடுவது பிராணன் உள்ளே மூச்சை இழுப்பது அபானன் அன்னரசத்தை அந்தந்த உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பது சமானன் மேலே கிளம்புவது உதானன் சரீரம் முழுவதும் வியாபித்திருப்பது வியானன் தும்மல் கொட்டாவி ஏப்பம் விக்கல் முதலிய காரியங்களில் இவை ஐந்துக்குள் அடங்கியவை சூக்ம சரீரத்தில் போகத்திற்கு வேண்டிய கருவிகளாக மட்டுமே இந்த ஐந்து புலன்களும் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஐந்து கரணங்களை மாத்திரம் கொடுத்தால் போதுமா இவைகள் செயல்பட ஒரு இடம் வேண்டாமா என்று யோசித்தமையானால் மகா பஞ்சபூதங்கள் சூக்ஷ்ம தசையில் இருந்தால் அவைகளை அனுபவிக்கவும் முடியுமா அதனால் ஜீவர்களுக்கு ஸ்தூல சரீரத்தை கொடுப்பதின் மூலம்தான் போக்கிய இந்த உலக விவகாரங்களை அவரவர்களுக்கு தக்கவாறு அனுபவிக்க உடல்களும் கொடுக்க வேண்டியது அவசியமாகின்றது அந்த ஈஸ்வரனின் இச்சையால் இந்த சூக்ஷ்ம மகாபோதங்கள் பஞ்சீகரணம் செய்யப்பட்டு ஸ்தூல மகாபூதங்கள் ஆகின சூக்ஷ மகாபூதங்களில் ஒவ்வொன்றிலும் அதனதன் சொந்த குணம் மட்டுமே இருக்கும் மற்ற பூதங்களின் குணங்கள் இருக்காது சூக்ஷ்ம பூதமாகிய ஆகாசத்தில் அதனுடைய குணமாகிய சப்தம் மட்டும்தான் இருக்கும் மற்ற சூக்ஷ்ம பூதங்களின் குணங்களாகிய ஸ்பர்சம் முதலியவை இருக்காது ஆகவே இந்த சூக்ஷ்ம மகாபூதங்களை பஞ்சீகரணம் செய்யப்பட்டது பஞ்சீகரணம் என்றால் என்ன என்று கேட்டீர்களேனால் ஐந்து சூக்ஷ்ம பூதங்கள் ஒவ்வொன்றிலிருந்து அதில் பாதியை அதனிடத்திலிருந்து வைத்து கொண்டு மீதியுள்ள பாதியை சமமாக அதாவது ஒன்று கீழ் எட்டு பாகமாக நான்காக பிரித்து மற்ற நான்கு சூக்ஷ்ம மகாபூதங்களின் ஒவ்வொன்றின் முதல் பாதி பாகத்துடன் முறையே பங்கிட்டுக் கொடுப்பதுதான் பஞ்சீகரணம் எனப்படுகின்றது இதை பற்றி பஞ்சீகரணம் என்ற நூலிலே விரிவாகவும் கூறப்பட்டுள்ளது இதை நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு கூற வேண்டுமானால் ஐந்து கடைக்காரர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சரக்குகளை மாத்திரம் வைத்துக் பிறகு ஒவ்வொருவரும் தன்னிடம் சரக்கில் பாதி வைத்துக்கொண்டு மீதி பாதிபாகத்தை நான்கு கடைக்காரர்களுக்கும் சம பங்காக பிரித்து கொடுக்கின்றார்கள் அதுபோலத்தான் இந்த பஞ்சீகரணம் நடைபெறுகின்றது அதாவது சூக்ஷ்மமாகிய ஆகாச பூதத்தில் சரிபாதி வாயுவில் அரைக்கால் தேஜஸில் அரைக்கால் அப்புவில் அரைக்கால் பிருத்திவியில் அரைக்கால் இவ்வளவையும் சேர்த்தால் ஒரு ஸ்தூல பூதமான ஆகாசம் உண்டாகும் இதற்குள்ளேயே ஐந்து பூதங்களும் இருப்பதால் பஞ்சிக் என்னும் ஆகாச அம்சம் அதிகமாக இருப்பதால் ஸ்தூல ஆகாசம் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த முறையிலேயே மற்ற நான்கு ஸ்தூல பூதங்களும் ஏற்படுகின்றன இவ்விதமாக பஞ்சீகிருதமான ஸ்தூல பூதங்களைக் கொண்டு ஈஸ்வரன் ஸ்தூல சரீரங்களையும் போக்கிய பதார்த்தங்களையும் அவைகளுக்கு ஆதாரமான ஜகத்தையும் சிருஷ்டி செய்கிறார் என்கின்றது சாஸ்திரம் ஸ்தூல சரீரத்தை போக அதாவது கர்ம பலனை இருப்பிடம் என்றும் சூக்ஷ்ம சரீரத்தை போக கரணம் அனுபவிப்பதற்காக இயங்கும் சூக்ஷ்ம கருவிகள் என்றும் அவ்வாறே ஸ்தூல ஜகத்தை போகப்பிரதா கர்ம பலனான போகத்தை அளிப்பவர் என்றும் கூறப்படுகின்றது ஆகவே சூக்ஷ்ம மகாபூதங்களிலிருந்து சூக்ஷ்ம சரீரங்களும் சூக்ஷ்ம பூதங்களை பஞ்சீகரணம் செய்வதன் மூலம் ஸ்தூலமாகவும் ஸ்தூல பூதங்களிலிருந்து ஸ்தூல சரீரங்களுக்கு ஸ்தூல ஜகத்தும் சிருஷ்டியாயின என்று அறிந்து கொள்ள வேண்டும் பிரகிருதி ஜடம் என்ற காரணத்தினால் தானாக உற்பத்தி ஆக முடியாது எனவே ஈஸ்வரனது இச்சையினால் என்று கூறுகின்றார் ஈஸ்வரனுக்கு சிருஷ்டி செய்வதனால் எந்த விதமான சொந்த பிரயோஜனமும் கிடையாது ஆகவே சிருஷ்டியின் உத்தேசம் ஜீவர்களின் பாவ புண்ணியங்களின் பலன்களாகிய சுக அவரவர்களுக்கு கொடுப்பதற்காகவே தான் இதை ஜீவர்களின் போகத்திற்காக என்று சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது அந்த வகையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவ ஏற்றவாறு இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து கொள்கின்றான் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆறாவது பாடலிலிருந்து இன்னும் சில விஷயங்களை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் நன்றி ஓம் தத் சத்